பொரு மறைநாடியர் வேத வேதாந்தங்களை நன்கு அறிந்தவர்கள் மனு நாடியர் மழை தெரிந்து நடப்பவர்கள் மதியால் ஒரு சமயத்துறை நாடியர் புத்தியின் விவேகத்தால் வாரா நின்ற சமயங்கள் கூறுகின்ற மார்க்கங்களைத் தேடி அறிந்தவர் இறை தாளினை தொழ நாடியர் திறமின் தலைவன் திருவடிகளை வாழ்த்தி வணங்கும் புதியமுள்ளவர்களே வாயில் திறந்து விடுங்கள் ஆக பலதரப்பட்டவர்கள் இங்கே வாசம் செய்கிறீர்கள் குருநாதர் வருகிறார் அவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் நீங்கள் எல்லோரும் வெளியில் வாருங்கள் என்று இந்த பாட்டில் அழைப்பார்கள் அருவமன்றியவர் உருவமன்றியவர் அடையவன்றிவர் ஒடையசி உருவமொன்று பட உடைய நெஞ்சலைய உருவுகின்றவர்கள் திறமினோம் அவதாரிகை உருவ அருவத் அருவத்தையும் மாயை அதன் காரியத்தையும் கடந்த பரம்பொருள் திருவுருவமாய் வந்ததை நினைந்து உருவு கூகல் போட்டுக்கணும் நினைந்து உருவுகின்றவர்களே வாயில் திறவுங்கள் எனல் இதன்பொருள் அருவம் அன்றியவர் அருவமாக இருப்பவரும் அல்ல உருவம் அன்றியவர் உருவமாக இருப்பவரும் அல்ல அடைய அன்றியவர் சர்வ பிரபஞ்சமும் அல்லாதவருடைய உடைய சீர் உருவம் ஒன்று உடைய திருவுருவமானது ஒரு மூர்த்தமாய் எழுந்தெழுதியதை நினைந்து நினைத்து நெஞ்சு அடைய உருகுகின்ற உருகின்றவர்கள் திறவினோம் மனம் பூரணமாக உருகின்றவர்களே திறந்து விடுங்கள் அதாவது வேதாந்த கொள்கையில் ஆர்வம் அல்ல உருவம் அல்ல எல்லா பிரபஞ்சமும் அவர் இருந்தாலும் எல்லாமா இருக்கிறார் இவர் தோபாதாரம் மாயின் பரிணாமமும்தனத்தின் உவரத்தமே பிரபஞ்சமும் சொல்லப்படும் மாய்க்கு பரிணாம யோகத்து உடையுது பிரம்மத்துக்கோ விவரத்த யோகத்தை உடையது விவரத்தம்னால் தன் தன்மை கெடாமல் வெற்றி சொல்லமாக தோற்று பரிணாமம்னால் தன் தன்மை கெட்டு வெற்றி தான் பால் தேடாதது போல் இது மண் சட்டியாக மாதிரி அல்லது தங்கம் நகையாகிற மாதிரி தன் தன்மை கடாமலேயே தோற்றிக் கொண்டிருக்கும் அப்படி போல் இருக்கின்றதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் திறங்கள் அவர்களையும் நீ திறங்குன்னு சொல்கிறார் மனம் பூர்ணமாக உருகின்றவர்களே திறகு ஆகவே இப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்து மனமாவது உருகிக் கொண்டிருக்கின்ற மேல்நிலை உள்ள விசார்புசர்களே கதவித்திறங்கள் புனலினழியாது புனலில் அமிழாது ககனமிசை யூதை பூத வசையாத பொருளதாய் ஆனலின் அறியாது பழையினறியாத அறிவை அறிவார்கள் திறமினோம் அவதாரிகை பஞ்சபூத காரியங்களால் பழுதுபடாத பரம்பொருளாகிய அறிவுஸ்வரூபத்தை அறிந்திருப்பவர்களே வாயில திறவுங்களே இப்படி சில பேர்கள் விசாரணை செய்து அறிந்திருக்கிறார்கள் அப்படி அவர்களும் நீங்களும் திறங்கள் என்ற அர்த்தம் இந்த அத்தியாவசிய நோக்கம் என்னன்னா அதிகாரிகள் பல அர்த்தம் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் அந்த மனோபாவங்களெல்லாம் விளக்கம் சொல்கிறத இந்த அதிகாரத்துக்கு அடிப்பட்ட அதிகாரத்தினுடையவர்கள் அவர்கள் ஒவ்வொரு அபிப்பிராயம் எப்படி இருக்கோ அதை பற்றி வழக்கம் சொல்கிறது ஆகவே யார் யாராக இருந்தாலும் எல்லாம் அதிகாரத்தினுடையவர்கள் தான் அவர்கள் எல்லாம் ஞானத்துக்கு தகுதியுள்ளவர்கள் என்று அர்த்தம் அதோட பிரம்மஸ்வரூபத்தை பற்றி மின்சாரமாக சொல்லக்கூடியது இந்த பாட்டில் நாலாம் ஞானிகளை பற்றி சொல்கிறார் இதன்போல் புனலில் அமிழாது நீரில் மூழ்காததும் ககணமிசை புகுத ஆகாயத்தில் செல்லாததும் வாதை அழியாத காற்றினால் அசையாததும் அனலின் எரியாது அக்னியால் தைக்கப்படாத வஸ்து படையின் அழியாத பொருளதாய் அறிவை ஆயுதங்களால் அழிக்கப்படாத வஸ்துவாகிய ஞான அறிவார்கள் திறமையோ அபரோட்சமாய் தனது வடிவமாய் அறிந்திருக்கின்றவர்களே திறந்து விடுங்கள் இப்படிப்பட்ட திடஞானம் உள்ளவர்களே சில பேர் இருக்கிறார்கள் அவர்களும் திறங்கள் அப்படின்னு அதனால் எப்படி சொல்லால் இந்த ஞான மார்க்கத்து இதெல்லாம் திட சங்கல்பங்கள் செய்யணும் விசாரம் செய்து அபியாசம் பண்ணத்தக்கதுன்னு அர்த்தம் அதாவது ஐந்து பூதங்களால் அழியாது இது பிராதிபாசத்தை மோசமாக பாரமாசத்தை அழிக்க முடியாது சினிமா திரையில் டமால் டெமால் கொண்டு போடுறான் திரை எறிகிறதே இல்லை தீ பிடிச்சிக்கிட்டு ஊர் எறிய மாதிரி காட்டுறான் திரையில் சிறிது கூட தீ பிடிக்கிறது ஒரு அனுப்பிரவான பிடிக்கும் மழையோ ஜோட பெயருது ஆற்றுல தண்ணி வெள்ளம் அடிக்குது சமுதிரத்தை அலையடிக்கெல்லாம் காட்டுறான் ஐயரமாக ஒரு அணுகுடம் இருக்காது எப்படி பாருங்கள் அதுபோல் இங்கே பாரமாசத்தையாகிய பிரம்மஸ்வரூபம் பிராதிபா சத்தையாகிய பஞ்சபூதங்களாலும் எந்த விதமாக கிட்டதில் ஏற்படுறதில்லை இந்த நிச்சயம் ஞானம் இது திடம் இருக்கணும் அப்படி தினமில்லைன்னு சொன்னாக்க அஞ்ஞானம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு திடம் வரணும்னு சொன்னால் நெடகாலம் அபியாசம் பண்ணணும் அதுக்காக இந்த சாஸ்திரங்கள்ல இப்படி வலியுறுத்து சொல்கிறது பஞ்சபூதம் அழியாது பகவான் கேதிலே சொல்கிறார் கத்தினால் வெட்ட முடியாது நீரால் நினைக்க முடியாது அக்னியை எரிக்க முடியாது காரினை உளர்த்த முடியாதுன்னு சொல்கிறார் இதில் ஒன்று சேர்த்துக்களையும் சொல்கிறார் ஆகாயத்தினாலே செல்ல முடியாதுன்னு சொல்கிறார் பஞ்சபூதங்களே செல்ல அறிவிக்கிறது அதனால்தான் சொன்னார் அதனால அனலின் எரியாது அக்னியால் ஜெயிக்கப்படாத வஸ்து படையின் அழியாத பொருளாதார அறிவை ஆயுதங்களால் அழிக்கப்படாத வஸ்துவாகிய ஞானஸ்வரூபத்தை அறிவார்கள் திறவினோம் அபரோட்சமாய் அபரோட்சம்னா சந்தே விருது இல்லாமல் அபரோட்சம் பேர் சந்திய விருது கூட திடபரோட்சம் இல்லாத அதிலும் பேர் அது முத்தி அல்ல துக்கம் கொடுக்கும் தனது வடிவமாய் அறிந்திருப்பவர்களே திறந்து விடுங்கள் இருந்தாலும் கூட சொருபானன் சுவாமி ஆகிய சொர்க்குல வர்றதுனால யமொன்று மறவந்த கோணடியின் அன்புடொன்றியகமின்புற மையழந்திடமலர்ந்திலங்குவிழி மல்குவீர்கள் கடை திறமினோ சந்தேகம் அழிக்க வந்த சர்க்குருநாதன் திருவடியில் உண்டான பத்தினால் அவ்வளோ சந்தேகங்களும் இணைக்கூடிய சர்க்கோண ஒருத்தர் தான் அவரிடத்தில் இருக்கின்ற பக்தியினால் உள்ளம் ஓகை உற்று உள்ளமானது ஓகை பெறும் அதனால் வரும் ஆனந்த கண்ணீரால் மையடிந்த கண்ணை உடைய மங்கையர்களே வாயிலை திரவுங்கள் என மங்கைகளது புற அஞ்சுவதை அதான் பருண இலக்கணம் இங்கே பக்தர்களையும் போட்டுக்கணும் ஏன்னா மங்கைகள் தேவை இல்லைங்க அதாவது அந்த வளர்ந்துக்க மையழிந்த கண்ணை ஒளிய மங்களின்னு சொல்லதை விட மை மயக்கம் இந்த உலகத்தில் உள்ள மயக்கம் நீங்கிய பக்தர்கள் வச்சுக்கணும் நல்லது ஞானிகள்னு வச்சுக்கணும் அது அவர் அது மை வந்ததுனால பெண்ணாக பாதிஞ்சிக்கிட்டார் மையன்னா மயக்கம் மை மயக்கம் நீங்கிய ஞானிகள் என்ற அர்த்தம் அதாவது ஐந்தாம் பூமியில் உள்ளவர்களை ஆனந்த சொல்லலாம் இல்லைன்னு சொன்னாக்க நாலாம் பூமி உள்ள சரி இல்லை அபியாசிகளுக்கு இந்த மாதிரியே வந்தாலும் சரி எப்படி வச்சுக்கலாம் ஆக உலகத்தில் இருந்து மயக்கத்தை நீக்கணும்னு அர்த்தம் பொதுவாக இங்கே பெண்கள் பற்றி சேர்க்கணும் தேவையில்லை அது இலக்கணம் அந்த பொது இலக்கணம் என்ன கதை கத முக்கியம் இங்கே பல ஞான சம்பந்தமானதான் திறகுறதை வழிய பெண்களை பற்றி பேச்சிட் இல்லைங்க ஐயம் கோன் சந்தேக விபரீதங்கள் ஒன்றும் இல்லாமல் நீக்க எழுந்தருளிய சர்க்குருநாதனுடைய அடியில் அன்போடு ஒன்றி அகம் என்ப திருவடிகளில் பக்தியுடன் பொருந்தி மனம் உருகி ஆனந்தமடைய மை அழிஞ்சிட மலர்ந்து இலங்கு விழி மல்கு வீரர்கள் கடை திரவினம் மை அழியும்படியாக விரிந்து உலகத்தின் மயக்கத்திலிருந்து விடுபட்ட விடுபட்டு விளங்குகின்ற கண்கள் அப்படிப்பட்ட கண்களில் நீர் ஆறு போல் ஆனந்தக்கண்ணீர் வச்சுக்கணும் ஆனந்தக்கண்ணீர் ஆறு போல் பெருக்குறவர்களே வாயில் திறவுங்கள் துக்கு கண்ணீரில் இந்த பக்கம் வந்தால் ஆனந்த கண்ணி இந்த பக்கம் வந்தால் துக்கண்ணீர் போயிடும் ஆக ஆனந்த கண்ணீர் இருக்க ஜினிக்கும் துக்கண்ணீர் கா இது உப்பு கிடைக்கும் என்னாக்கி பாருங்கள் ஒரு நாளைக்கு சரியான சந்தோஷம் வரணும் அது ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறோம்னா அந்த பேச்சில் மனசு ஒன்று ஒருமுகப்படும் அப்போ தானாகவே இந்த கண்ணில் தண்ணி வரும் எல்லாம் போக சிரிக்கிறது எல்லாம் வர்றதில்லை இது அது வரும் அப்படி உள்ளன்பு காட்டும்போது அது வரும் உள்ளன்பு காட்டும்போது வரும் அப்படி தான் அப்படி வரும் அது சவாலும் கொஞ்சம் எழுத்துலாக்கி பாருங்கள் இனிங்க எல்லாம் பாருங்கள் அதிகமாக போனால் வரும் கோபங்களும் அதிகமாக இருந்தால் தடமாடுது அதே போல் அன்பு அதிகமாக இருந்தாலும் தடமாடுதான் அன்பிற்கும் அடைக்கு ஆர்வலர் புன்கணியில் பூசந்தரும் பண்ணார் அன்பு இருந்தால் அடைக்க முடியாது அது அந்த கண்ணீர் காட்டம் அன்பு கண்ணீர்னால் இந்த பங்காட்டம் விரோத கண்ணீர்னால் இந்த பங்காட்டம் மூக்கண்ட காட்டம் அதுக்கு கண்ணீர் அதுகூட உப்பாயிரும் அது இங்கே இன்னும் தூரத்துக்காக மாறி போயிடும் அதனால் மை அழியும்படியாக விரிந்து விளங்குகின்ற கண்களில் அப்படின்னு சொன்னால் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டவர்கள் அவர்கள் கண் நீர் எப்படி இருக்கு அனந்த கண்ணீர் ஆறுபாட தொடர்ந்து பெருகுகின்றவர்களே அப்படி பெருக்கின்ற ஆனந்தமாக இருக்கிறவர்களே கதவை திறவுகள் வயல் திறவுங்கள் என்றார் நீரு மெரியும் வெளி பானு மதியும் இயமானும் நேர் ஓருமளவின் உணர்வாக ஒரு மொழியின் ஓதும் அவர்கள் திறமீனே பேரணி மூலமும் அஜீதானந்த விளக்கு வரையும் ரெண்டாவது கடை தரப்பு கடை தரப்பில் சுருமானு சுவாமி வெற்றி பெற்று அவர்களை வரவேற்பு செய்ய வேண்டும் என்றும் வரவேற்பு செய்யக்கூடியவர்கள் பல ரகமாக இருக்கிறார்கள் என்றும் இப்படி பல இருக்கின்ற அவர்கள் எப்படி வரவேற்பு செய்யணும் என்பதை சொல்வது முன்னாலே அவர்களை பற்றி கூப்பிடக்கூடிய புலவர்கள் விளக்கம் சொல்லி கூப்பிட்றதாக இந்த சாஸ்திர அமைப்பு அதை இந்த பாட்டில் ஒரு விதமாக சொல்கிறார் அதாவது அவதாரிகை பஞ்சபூதங்களும் சூரிய சந்திரரும் ஜீவான்மாவும் ஆகிய ஈ அறிவு சொருபமாக மகாவாக்கியத்தான் உபதேசிப்பவர்களே வாயிலை திறவுங்கள் எனல் அதாவது முன் பாட்டு ஐந்தாம் பாட்டில் ஞானிகளுடைய ஆழ்ந்த நிலை சொன்னார் அவர்கள் ஆழ்ந்த கண்ணீர் ஆறுபோல் பெருக்குகின்றார்கள் கருப்பிற்கு பெருக்கின்றவர்களே வாயில் திறவுங்கள் சொன்னார் மேல் நிலையில் அது நிவர்த்தியாக அது கிடைக்கும் இப்போது இந்த பாட்டில் ஞானவன ஜனஞானிகள் சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கும் நிலையை பற்றி இது காற்றல் இதன்பொருள் பாரும் எரி வழியும் பூமியும் வீசுகின்ற காற்றும் நீரும் எரியும் வெளி அப்பும் அக்னியும் ஆகாசமும் பானும் மதியும் இயமானும் சூரியரும் சந்திரரும் ஜீவான்மாவும் நேர் ஓரும் அளவில் பொருந்த ஆராயும் அளவில் உணர்வு ஆக ஒரு மொழியின் ஓதும் அவர்கள் கடை திறமினோம் அறி வடிவம் ஆகும்படியாக ஒப்பற்ற மகா வாக்கியத்தால் உபதேசிக்கின்றவர்களே வாயில் திறந்து விடுங்கள் ஆக சிஷ்யர்களுக்கு உதயம் செய்யக்கூடிய தன்மையுடைய ஏ குருமார்களே நீங்களும் இந்த கதவை திறவுங்கள் கருகு கலியின் வலி தொலைய உலகின் வரு கருணை மலையின் அருள் வா பரவியே பெருகு மதிசெய்ய முழுருவி அறிவி சொறி பெரிய விழியினவர் திறமினோன் அவதாரிகை கலியினது வலிமை அழியும்படி வந்த சர்க்குருநாதன் அருளைப் போற்றி மனமுருகி கண்ணீர் சொரியும் அவர்களே வாயிலை திறவுங்கள் இந்த தத்துவானம் அடைந்தவருக்கு களிபுருஷன் ஒன்றும் வர்றதில்லை ஆகவே அப்படிப்பட்ட சாமர்த்தியுள்ளவர்களை நீங்கள் கதையை தரவுங்கள் என்று அர்த்தம் இதன்பொருள் கருகு கலியன் வலி தொலைய செய்யும் கலியனது வலிமை ஒழிந்து போக உலகின் வறு கருணை மலையின் அருள் பரவியே இவ்வுலகில் வந்த அருள் குன்றினது பெரும் கருணையை போற்றி செய்து பெருகும் அதிசயமோடு உருகி அறிவு பெரிய விழுகினவர் மிகுந்த ஆச்சரியத்தோடும் மனம் கரைந்து அறிவுபோல் கண்ணீர் சொரியும் விருந்து நீண்ட கண்களை உடையவர்களே வாயில் திறந்து விடுங்கள் இங்கு சன் ஞாயிறு வரதில்லை அப்படிப்பட்ட தன்மை உடைய நீங்கள் இதை திறக்கணும் என்று சொல்றார் மகாராஜ் இதில் களிபுரிசான் கேட்ட பண்றது இல்லையா அப்படிங்கிறார் இருக்களி வலியின் ஞானிகள் இறந்துயிர் கொடு வகை கலி என்றும் வந்தா பதிதண்ணில் தெருட்சக்தி கருணை உருவதாய் நின்று தெளிவிக்கும் இறைவு எங்குரு அருட்கடல் பெரிய நாயகி உலகு கனை முதல்வியை பணி திடுவ அருட்கடல் பெரிய நாயகி ஆட்சி பண்ணதுனால அந்த பதியிலேயே களி வர்றது இல்லையா அப்படின்னு சொன்னார் அப்படி போல் இங்கே அந்த ஞானம் அடைந்த ஞானிகளிடத்தில் களிபுருஷன் வேலை பண்ணுறதில்லை ஏன் பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் களிபுருஷனுக்கு பரிட்சத்து நாலிடம்தான் கொடுத்தார் இந்த நாலிடம் இவங்கிட்ட இல்லை அதெல்லாம் வர்றதில்லை சூது மது காமம் ஜீவம்சை ஜூது மது காமம் ஜீவம்சை பொன்னாசை ஆக ஐந்து சூது மது காமம் பொன்னாசையை செய்யணும்னா சேர்க்கணும்னால் ஜிம்சை பண்ணணும் ஞானிகிட்டே அது எல்லாம் கிடையாது சூது மது பொன்னாசை இது நாலு வேர்மண்ணாலே ஜிம்சை பண்ணுவாங்க அதனால அவர்கள் கிட்ட களி வரது நியாயமில்லை அப்படிப்பட்ட களிபுருஷன் வராத ஞானமடைந்த ஞானிகளே நீங்கள் கதையை தரவுங்கள் என்று இந்த பாட்டில் சொல்ல உல வலி முனிவர்கள் ஒழியவாரு கொள வருகி வீழ் அளவி நீன் ஒரு தீர்வு மொழி கதாமிருத அமதாமிருதாருள் பாபார் அஞதை பேரணி மூலமும் மதீதானந்த விளக்க உரையும் ரெண்டாவது அத்தியாயத்தில் கடை திறப்பு இந்த அத்தியாயத்தில் அபியாசிகள் பக்தர்கள் ஞானிகள் ஞான இடத்துல உத்தியாசம் கேட்டுக்கொள்ளக்கூடிய புதிய அதிகாரிகள் பக்தர்கள் சிஷ்யர்கள் இப்படி பல ரகப்பட்ட பாவனை உடையவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்று விளக்கி சொல்கிறார் அத்வைத கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவனிடத்தில் பல தரங்கள் அதிகாரிகளிடத்தில் என்பது இந்த அத்தியாசம் நல்லா விளக்கிறார் ஆகவே ஒரு பனித்தரமில் அர்த்தம் அல்ல எது போலன்னா ஒரு கல்லூரியிலே படிக்கிறாங்கன்னா கல்லூரியில் பல பிரிவுகள் பாடங்கள் உண்டு ஒவ்வொரு பிரிவுலேயும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணுற பாடங்களில் தரங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன அப்போ எல்லாரும் கல்லூரி படிப்பு ஆனாலும் பிரிவினைகள் பல உட்பிரிவுகள் இருக்கிறது போல் எல்லோரும் அத்யத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அநேக உட்பிரிவுகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அத்தியா நல்லா காட்டுறார் அதில் இந்த பாடலில் குரு சிஷர்களை பற்றி வளர்க்குறார் ரெண்டு பேருடைய மனோபாவனு சொல்ற இதன் பொருள் வலி உள முனிகள் ஒழிய சாபானுக்கிரக சாமர்த்தியமும் தத்துவ ஞானமும் உள்ள மான முனிவர்கள் முனிவர்கள் ஆர் உயிர் விட விழி கொல வீழ் அளவினில் வேறு உண்மை உணராது துக்காலயமான உடம்போடு வாழ்வதை விட மாடுவது நலமென்று எண்ணி உங்கள் முன்னிலையில் சரணடைந்த மாத்திரத்தில் ஒரு திருமொழி ஒப்பற்ற தத்துவசிய மகா அது அமிர்து அருள் பவர் கடை திறவினோம் தற்பத லட்சியார்த்த பிரமமே தொம்பத லட்சியார்த்த ஆன்மாவா இருக்கும் முச்சாமிர்தத்தை அனுக்கிரகிப்பவர்களே வாயில் திறந்து விடுங்க ஆக அதிகாரிகள் அந்த துக்கம் சேர்க்க முடியாமல் மரணம் அடைய தயாராகிறார்கள் இது உலகத்தில் பார்க்குறோம் எல்லாம் செய்யணும் ஆனால் அதெல்லாம் பாவத்தின் மிகுதி ஜீவர்களுக்கு தற்கொலை செய்ய அதிகாரம் கிடையாது எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நீக்கிக்கலாம் இல்லை நீக்க முடியாத ஒரு கஷ்டம் இருக்க சன்னியாசம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி சன்னியாசியாக போகிறது அதிகாரம் உடைய உடைய தற்கொலை செய்ய அதிகாரம் கிடையாது அப்போ சன்னியாசியாக போகிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னா சரணாகதி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் இப்போ செத்து போகிறதா போகிறதுன சொன்னால் அந்த இது வரைக்கும் நாம் இருந்த பழக்க வழக்கில் விட்டுட்டோம்னு அர்த்தம் செத்து போனால் அப்பறம் இந்த பழக்கம் ஏது ஏ எந்த பெய அடைகிறாங்களோ அப்படி போல் ஒரு குரு இடத்தில் போன சரணாகதி அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னபடி கேட்கணும் அர்த்தம் என்ன சொல்கிறாங்களோ அப்படி கேட்க வேண்டியது தான் அது இந்த பழைய கொள்கையெல்லாம் விட்டுட்டோம்னு அர்த்தம் அப்படி விடாது இருக்கிற காலத்தில் மக்கள் அதிகாரில் போக முடிகிறது இல்லை போய் மரத்துக்கு எத்தையும் வருவாங்க இந்த வேலை பார்க்கறதுக்கு வீட்லேயே வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க கவலைப்படாத அப்படின்னு போயிடுவாங்க அப்படி சொல்லிடுவாங்க இது என்ன இது வெளியே எங்கேயும் போப்டாங்கிறாங்க ஏ ஜெயிலா இது என்ன அதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போங்க சொல்லிங்க போயிருவாங்க தம்பளமாக கொடுக்குறாங்க சொன்ன அப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் வர்றாங்கன்னா அங்கே துக்கம் தோற்றுதே ஒழிய அந்த துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மார்க்கம் இருக்கேன்னு தெரிஞ்சு வரலன்னு அர்த்தம் சரி இங்கேருந்து போயிட்டோம்னு சொன்னால் அங்கே போனாக்கா நமக்கு இந்த பழக்கம் நிச்சயமாக மாறுதாவது இருக்க முடியும் இல்லாதேருந்து ஒரு துறவு அடைகிறான்னா நிச்சயமாக மாறுதல் சூழ்நிலை தான் இப்போ முழுக்க முழுக்க மாறுதான்னு சூழலை அது ஏற்றுக்கள் செயலாக மனசாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் துறவுத்துக்கு ஆசைப்படணும் அது விட்டுட்டு வீட்டில் சௌகரியம் இல்லையே என்னக்கா வீடு சேர்ந்து அங்கே இருக்கிறது தான் யார் வேணாங்க யார் கூப்புறாங்கள எங்கேயுமே மடங்கெல்லாம் கூப்புற வேலை கிடையாது இப்போ வந்தால் தான் இருக்குது அந்த இருக்கப்பா இல்லைனா பார்ப்போம் அப்படினா அப்படி இது மனோபாவத்தை மாற்றி அமைத்து கொண்டாத்தான் அதான் மறுபரப்புன்னு சொல்கிறது சன்னியாசி ஆனால் மறுபரப்புன்னு என்ன அர்த்தம் பழைய சூழல் வந்து முற்றிலும் மாற்றிடணும் பழைய சூழ்நிலையை இருக்கணும்னு சொன்னால் ஆசைப்பட்டால் அது மறுபொறுப்பு எப்படி ஆக முடியும் அதான் தடமாறது ரெண்டும் கேட்டாலும் சொல்கிறது அப்போ என்ன கூட பாட்டு வரும் இமி கே அதாவது கராவணையார் பழக்கவரின் பாட்டு வரும் ஆகவே இந்த முற்றிலும் வேறுபட்ட சூழ்நிலையாக துறவாடைகளை அதிகாரம் இருக்க வழிய தற்கொலை செய்ய அதிகாரம் கிடையாது இல்லை ஊரை விட்டு போய் சில பேர்கள் நாலு வீட்டில் பிச்சேரி சாப்பிடுவாங்க அதெல்லாம் நிலைக்கிறது இல்லை கொஞ்சம் நாள் போனால் மீண்டும் வீட்டு ஆசை வந்துடும் அவருங்க வந்துடுவாங்க பின் எப்படி இந்த வாசக வராமல் இருக்கணும்னா ஒரு குரு அடைந்து குருவு சேவை செய்வையானால் அது இந்த ஆசையிலிருந்து விடுபடலாம் மனம் மாறும் அந்த குருவானது அத்வைத குருவாக இருந்தால் முற்றிலும் மாறும் இல்லை துவைத குருந்தாலும் கூட ஓரளவுக்காக மாறும் அப்போ நல்ல குரு எங்கேயா இருக்குன்னா நல்ல சியா நல்ல குரு கிடைக்கும் உடலுக்கு தந்த வீக்கம் மாவுக்கு சொல்லுவாங்க நீ கெட்டவனாக இருந்துக நல்லபர் எங்கே போகிறது ஆனால் நல்லவனாக இருந்தாங்க ஆனால் நல்லா கூட தான் கூட்டி வைப்பார் கெட்டனாக இருந்தால் கெட்டதான் கூட்டி வைப்பார் அது நிலைக்கிறது இல்லை அதனால் புண்ணியம் பாவத்துக்கிட்டாகத்தான் வாழ்க்கையை ஒழிய நம் இடத்துக்கு எதுவோ மாற்றியோ அல்லது சேத்தியோ செய்ய முடியாது அதனால தான் இந்த அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க துக்கம் வரும்போது அதை விடு விடு விட்டு நிவர்த்திக்கு மரணம் பண்ணி நினைக்கிறாங்க அதான் உலகத்தில் நடக்கிறது இப்போ அடுத்ததான் இருக்குது அது கூடாதுங்கிற மாடுவது நலமின்றி உங்கள் முன்னிலையில் சரணமடைந்த மாத்திரத்தில் என்ன அங்கே மாடுது உடல் இங்கே மாலுது மனசை மாற்றணும் மனசை மாற்றி அமைக்கணும் உடலை அது தயாராக இருக்கா மக்கள் நிறைய பேர் மாற்றிடுறாங்க சட்டிபுடன் மாற்றிடுறாங்க உடம்பே அது போயிடுது சரியும் ஆனால் மனது பட பாடப்பட்டு பேயாலேயேது அந்த சிந்தனை இல்லை இங்கே உடம்பு மாற்ற வேண்டாம் உடம்பு மனதை மட்டும் மாற்றி அமைங்க எப்படி மாற்றுறது இப்போது இருந்த சூழ்நிலை சரியில்லையான்னு முடிப்பட்டவில அப்படியே விட்டுணும் புதுசூல போனால் அந்த சூழ்நிலைக்கு மனதை மாற்றி அமைக்கணும் அப்படி மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா அமைதி ஏற்படும் எந்த மன தொந்தரவு ஏற்படாது இதான் மறுபரப்புன்னு பேர் மனதுக்கு சரீரத்துக்கு இல்லை சரீரத்துக்கு மறுபிறப்பு ஈஸ்வரன் கொடுப்பார் அடஜன்மத்தில் இப்போது இந்த மறுபரப்பு எப்படி பழைய ஞாபகமும் இருக்கும் புது ஞாபகம் இருக்கும் ரெண்டையும் பறிச்சு பண்ணால் அது நிச்சயம் வரும் இது நிச்சயம் அந்த உடல் மறுபரப்பு இருக்கு பழைய உடலும் தெரியாது புது உடலும் தெரியாது எங்கே பிறந்தோ எப்படி பிறந்தோ ஒன்று தெரியாது அந்த உடல் மறுபிறப்பில் மனது மறுபரப்பு எடுக்குது ரெண்டுமே தெரியும் ரெண்டும் தெரிஞ்சாலும் கூட இதை விட்டுட்டு அதுக்கு பிடிச்சிருக்கும் இது உயர்ந்த நிலை அது தாழ்ந்த நிலை அது வேண்டாம் தான் படும் ஆக இந்த மறுபுறர்களும் பரிசீலனை பண்ணலாம் இதுதான் மறுபிறப்புன்னு பேர் ஆகவே இந்த நிலையை கொண்ட மாணாக்கர் வறுமையா வருவாயானால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவள் அதிகார தகுந்த மாதிரி செய்கிறீர்கள் தற்பத லட்சியார்த்த சொ ல லட்சியார்த்த ஆன்மாவா இருக்கும் மோட்சாமிரதத்தை அனுக்கிருப்பவர்களே வாயில் திற திறந்து விடுங்கள் இப்படி சில குருமார் இருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தை சொல்கிறேன் சிஷிய லட்சணம் குருலட்சணம் விவேக சொடாம வேதான் சொன்னு சொல்லப்பட்டிருக்கு அதான் பார்த்துக்கோங்க கனவி நோமரர்கள் பரலர கலியுகம் இதில் ஒரு நினைவர தனையருள் செய்ய வீரை நினைவர தமை நினைபவர் கடை திறமினோ அவதாரிகை தேவர்களும் அடைதற்கரிய பதத்தை இக்கலிகாலத்தில் குரு உபதேசத்தால் நினைவற்ற பிரம்மஸ்வரூபத்தில் பிரம்மாகாரமாயிருப்பவர்களே வாயிலை திறந்து விடுங்கள் என்று சொன்னோம் இதன் கனவினும் அமரர்கள் பெறல் அற சொப்பனத்திலும் கூட தேவர்களும் அடைய முடியாதையும் தேவர்களுக்கு கூட இந்த பாக்கியம் கிடையாது மூலோகத்தில் உள்ள மனிதர்களுக்குள்ள பாக்கியம் தேவருக்கு கிடையாது அப்படி எதாவது சில தேவர்கள் அடைந்தார்களே பிரம்மகி தேவையெல்லாம் வந்து அடைந்தால் சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் முன்கர்ப்பத்தில் செய்து அந்த புண்ணியம் விசேஷத்தினால இந்த கர்ப்பத்தில் தேவராக பிறந்து அடைய வேண்டும் பிரார்த்தியம் இருக்காங்களுக்கு ஆனால் இங்கே அப்படி இல்லை அவர்கள் எப்போ எந்த ஜென்மத்திலும் அடையலாம் அந்த வாய்ப்பு இருக்கு புதுசாக சம்பாதிக்கலாம் இங்கே அங்கே சம்பாதிக்கிறதுக்கு இல்லை கலியுகம் இதில் ஒரு நினைவு அற இறை தனை அருள் செய்ய இக்கலிகாலத்தில் சங்கற்பமற்ற தனது ஸ்வரூபத்தை சர்க்குல்நாதர் உபதேசித்த மாத்திரத்தில் நினைவு அற தமை நினைபவர் கடை திறமையினோம் சங்கர்பன் நாசம் செய்து தனது ஸ்வரூபத்தை அவரோட்சமாக சாட்சா்கரித்தவர்களே வாயிலை திறந்து விடுங்கள் இது உத்தமதியார்கள் பற்றி சொல்கிறார் உத்தமதியாரிகள் சாட்சாபுரம் அதாவது அங்கி சிரவணம் என்று சொல்கிறது மகாவாக்கி உபதேசம் செய்து விசாரம் செய்து ஞானம் அடைவார்கள் ஆனால் அவர்கள் கூட அத்தியாசலக்கணம் தெரிஞ்சவரது அடைதாக விசாரசா சொல்லப்பட்டிருக்கு அத்தியாசலக்கணம் விளக்கம் சொன்ன பிறகு அவர்களுக்கு இடப்பொழுது அப்படிப்பட்ட தீவிரதார அதிகாரிகள் அவர்கள் சட்சாத்தரித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் திறங்கள் என்று அதிகாரிகளே பல ரகம் என்று இது ரகம்னு காற்றல் ஒலைதரு வினைகளல் உறவர் உளையடி மருதருள முடல் புலகமா தெளியவும் தெரியவும் மலர் தருவு கோளைகள் அருவிகள் சொரியவும் மறிகளொளியென வளறியும் உளறியும் அலை தருவு போலனவை மடிதர மணமிர வரிவெழுமா அது வர மருவிய வெளியினுள் அடிதர ஒளிவர மிகு வெளி நிகழ் தரும் அமிர்தது பரிகிடும் அவர் கடை திறமினோ அவதாரிகை இருவினைகளை ஒழித்த இறைவன் அடிகளை நினைக்கும் தோறும் மெய் புலகமுற்று ஆனந்த கண்ணீர் வர தோத்திரம் செய்யவும் இந்திரியங்களும் மனமும் அடங்கவும் பேதமற்ற நிருவிக்கற்ப சமாதியில் பிரச்சனானந்தம் அனுபவிப்பவர்களே வாயிலை திறவுங்கள் என ஞானம் அடைந்த பிறகு பிரவர்த்தி இல்லாமல் நிவர்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் வேதகர்மத்தால் வந்த பிராரதம் ஞானாவாகும் ஆறுகால விவகாரங்கள் அவரவர் காவாகும் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் பூதலம் புறப்பாரையும் பூந்தொன்பார் ஜீவன் முத்தர் பிறகு பிரார்த்தத்துக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அடிப்படை ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக அமைஞ்சிருக்கு நிவர்த்தி பிரார்த்தம் இருக்கும் நான் அறுவடை பிச்சை அழிச்சாவிட்டுக்கிட்டு நிவிற்த்தியாக இருக்கலாம் பண்ணிட்டு நாலாம் பூமிக்காரர்களே பலரகமாக அர்த்தம் மேல் பூமிக்காரன் அதிகார விஷயம் அதிலையும் பல ரகம் உண்டு ஆகவே பிரார்த்தம் தான் அடிப்படை லௌகீகத்திலேயும் அப்படித்தான் அதையும் பிரார்த்தந்தான் அடிப்படை ஆனால் இங்கே முயற்சி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கொடுக்க கொடுத்தாதான் பிரார்த்தளை மாற்றி அமைக்கலாம் பிரார்த்த அனுசாரமாக திருத்தம் பெறலாம் இது பல காரணத்தினால முயற்சி தேவைப்படும் அஞ்ஞான காலத்தில் புருஷ பிரயத்தனம் முயற்சி முக்கியம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க வாழ்க்கை கீழ் போயிடும் சலத்தில் முயற்சி பண்ணணும் எப்படி அறிவு துறையிலும் சரீர உழைப்புலையும் அப்புறம் கல்வித்துறையிலும் பல துறையிலும் முயற்சி பண்ணணும் மூச்சு அடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஆக முயற்சிக்கு முக்கியத்துவம் அஞ்ஞான காலத்தில் உண்டு ஞானம் அடைந்த பிறகு முயற்சிக்கு முக்கியத்துவம் இல்லை பாரத முக்கியத்துவம் முயற்சி ரெண்டாம் தரம் அதனால் அப்போ ஆறுதூடுகள் அடைவார்கள் அஞ்ஞான காலத்தில் இல்லை அதனால் முயற்சி பண்ணி ஆகணும் ஆகவே நாலாம் இருந்தாலும் கூட நிவர்த்தியா இருக்கிறவர்களை பற்றி இந்த பாடல் சொல்றார் இதன் பொருள் வளைதறு வினை கடல் ஒரு ஜீவனை வளைத்து பிறப்பு இறப்புகளை தரும் பாவபுண்ணியங்கள் நீங்குவதற்காக வாழ்க்கையிலேயே பாவ புண்ணியம் தான் முக்கியமானது புண்ணிய பாவங்கள் இந்த ரெண்டும் நம்ம ஆட்டி படைக்கிறது அதான் செய்யறது எல்லாருக்குமே அதுதான் அந்த பாவபுண்ணியங்களில் காமியமாக இருக்குமே ஆனால் அது போக பாக்கியெல்லாம் கொடுக்கும் நிஷ்காமமாக இருக்குமே ஆனால் ஞானத்துக்கு எதுவும் அது பிரிவுகள் பாவத்திலும் காமிய பாவம் காமி புண்ணியம் உண்டு காமி பாவம் துக்கத்துக்கு அது நிஷ்காமத்தில் நிஷ்காம் பாவம் இருக்கானா அதுவும் உண்டு எப்படி இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும்போது பாவங்களே மன்னித்து கொள்ளுங்கள் செய்த தவறு இதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நான் வருந்துகிறேன் என்று அதற்காக மன்னிப்புக்கு ஏற்றுக்கொண்டு அதை நீக்கணும் அது நீக்கும்போது நீக்கி போகுது அது நிஷ்காமமாக போச்சு அது பிரியம் கிடையாது பாவத்தில் அப்புறம் புண்ணியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய த எனக்கு அந்த புண்ணியங்கள் வேண்டாம் என்று அங்கே கொடுக்கும்போது அது நிஷ்காம புண்ணியமாக இருக்கு அதே நிஷ்காமண்ணியது ஞானத்துக்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே புண்ணியபாவங்களுக்கு அடிப்படியாகத்தான் லக்கிக வாழ்க்கையும் ஞான வாழ்க்கை அல்லமே இது காமி புண்ணியம் அது புண்ணிஸ்காமி வித்தியாசம் இந்த அடிப்படை எவ்வளோக்கெவ்வளோ தெரிஞ்சு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முன்னேற்ற வழி தட்ச விடுதுன்னு அர்த்தம் மற்றவர்களுக்கு தெரியாது தெரியாதனால அவர்கள் சுட்சம் சாக இருந்து கொண்டு கீழுக்கு கீழே போகலாம் மேற்கு மேல் வரவே மாட்டார்கள் அந்த கூட்டம் தான் அதிகம் அதனால்தான் பலராகிய காரணம் இருப்பார் சிலர் பலர் நாளில் வாழ்க்கையில் அருமையாக அருளே திருவுருவம் ஆகிய சர்க்குருநாதன் திருவடிகளை பொருந்தும் போதெல்லாம் உடல் உலகம் அது எரியவும் மனம் தூள தேகம் இரண்டும் கரைந்து மயிர்புலகம் உண்டாகவும் அலர் தரு கோவலைகள் அருவிகள் சொரியவும் விரிந்த கோவலை மலர் போன்ற கண்களில் மலையில் வீழ் அருவிகள் போல் நீர் சொரியவும் மரி கடல் ஒளி என அலறியும் உளறியும் அலைதரு புலனவை மடிதர மறித்து அலைவீசும் கடல்வழி போன்று கதறி அழுதும் வளர்ந்தும் உள்ளத்தை கலக்குகின்ற பஞ்சேந்திரியங்கள் அடங்கி நிற்கவும் பஞ்சேந்திரிக்க மனதொரு கலக்கலைகிட்டே இருக்கும் கேட்டது கேட்டதுனாலேயே மனதொரு கலக்கம் நல்லதாக இருந்தால் மீண்டும் கேட்கணும் ஆசை கெட்டதாக இருந்தால் கலக்கம் சுவை ஒரு முறை சாப்பிட்டவன் இன்னும் கொஞ்சம் கொண்டாந்தான்னு சொல்லும் அது சுய அது மனதை கலக்குது பார்வை நமக்கு கவர்ச்சிகரமான பார்வை பொருள்கள் கிடைக்கும்போது மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு ஆசைப்படும் ஒரு கலக்கம் வெறுப்பான பொருள் பார்க்கும்போது எதிர்கடாக பார்த்தோம்னு ஒரு கலக்கம் ஆக மனதை கலக்கிட்டே இருக்கிறது தான் இந்திரி வேலையாங்கிறார் புலனவை மடிதர அதெல்லாம் ஒழுங்கும் மனம் இற அறிவு எழும் அது அற மருவிய வெளியினர் தூளமனம் நாசம் உறவும் தூளமனம்னா பிரஜ உண தமவர் தூளமணன் பெண் சத்துகுணம் சூட்சமணன் பெண் ஞானமாகிய சங்கற்பம் அற்றி இருக்கின்ற கிதாகாயத்தில் அழிதர ஒழிவு அற மிகுழி நிகழ் அமிர்தது பருகிடும் அவர்கள் ோம் நித்திய நிராவரணமாக இருக்கின்ற அவஸ்தான ரூப நிரூபிக்கிற சமாதின்னா கடைசி நிலையான அதுதான் அந்த சமாதியில் உண்டாம் விளச்சணானந்தத்தை அணிவிப்பவர்களே வாயிலை திறந்து அப்படிப்பட்ட நிலையை அனுபவித்து கூட இப்போது ஞான சக்கரவர்த்தியாக சுரூபானந்தர் வந்துகிட்டு இருக்கார் வருவதற்கு நீங்களும் வர வேண்டும் என்று உடன் முதல் வறு பொருள்களும் திரியும் என உயர் பதம் உருகளும் என வலையலை வரு சமயமும் எழுவுதர விவை முழுதையும் இதய மலர் செய்ய உருகினம் இறைவர்தும் இடுமா மடி இணை மலர் முடி அணிய வந்து இழிவுகழி விதமகமரு அமிர்தமுண்டு எமது சுக வடிவனும் அவர் திரங்கினோம் அவதாரியை இக பல லோக போக சாதனங்கள் அழியுமெனவும் மதவாதிகள் மனக்குழப்பம் செய்ய செய்வரெனவும் மன தெளிவால் இவைகள் நீங்கி மனமுருகவும் குருபரன் தந்த திருவடியை சிறம் பொருந்த தாழ்வர நாணமற்ற மோட்சாமிரதம் அனுபவித்து அவ் ஆனந்தமே எமது வடிவம் என்று இருப்பவர்களே வாயிலை திரும்பங்கள் எனக்கு இந்த பாடலில் ஆத்மாநாத்மா பாகுபாடு விசாரம் விசாரத்தை இந்த பாட்டாக வைத்திருக்கிறார் இதன் பொருள் உடல் சிதையும் என விசாரம் தேக முதலாய வருகின்ற சர்வ பதார்த்தங்களும் கன அழிந்து போம் எனவும் இது ஞானத்தை அடைந்த பிறகு என்னுடைய சுருவம் சச்சிதானந்த வடிவம் சச்சித்து ஆனந்தம் நிச்சயம் போடணும் அதை தவிர அசை அடம்புக்கு அனைத்தங்கள் நான் அல்ல எனது அல்ல செய்கிறாதிகள் நானல்ல என்று நிச்சயம் வந்த ஞானிகளே நீங்கள் இப்போது சுரூபானந்த சுவாமி ஆகிய ஞான சக்கரவர்த்தி வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் திரவங்கள் நம்முடைய சுவரூ சத்வராய சுவாமிகளுடைய அந்த கரணத்தை இல்லை தீய குணங்களை ஜெயிக்கச் நல்ல குணங்களாலே ஞானத்தை கொடுத்துருக்கார் அப்படி போல் அகங்காரத்தை வெற்றி கொண்டவர் ஒரு அகங்காரம் அல்ல கோடிக்கணங்காரம் வெற்றி கொள்ள சாமர்த்தியோடையவர் ஒரு ஞான சக்கரவர்த்தி இது கொண்டு இருக்கிறார் என்று அப்பியாசிகள் கூப்பிடுறாங்க உடவர்கள் கூப்பிட்றாங்க அந்த பரணியில் இந்த பரணியில் சிஷியர்கள் அப்பியாசி கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் மறு குணமோடு மலமது கழியவும் மலரும் இருவினை மயலது பறியவும் மகிழ்வு அடி வர ஒருவரை அணையவும் மனனும் நினைவரும் இடமது நினையவும் அருவ உருவ அருவ உருவன உருவனதடி அமரவும் அயர்வு நினைவரும் அறிவது நிகழவும் அழைய ஓழி உருமதிலை திதி பெறும் அமிர்து பரி இழும அவர்களை மீனோ அதை என்ன சேர்த்து போட்டுக்கணும் து பன்னிரெண்டாவது பாட்டு அருகை முக்குணமும் பாவமும் இருவினை பயிரில் மயக்கமும் சுகதுக்கம் நீங்கவும் பொறுமையொற்று மனம் சங்கற்பமற்ற சமாதி பரவும் குருநாதன் அடியில் பொருந்தவும் நினைப்பு மரப்பு அற்ற பிரம்மம் விளங்கவும் மாயை அதன் காரியமான உலக அனைத்தும் நீங்கிய பரமாத்மாவில் நிலைத்து ஆனந்தம் அனுபவிப்பவர்களே வாயிலை திறவுங்கள் என அதாவது அஞ்ஞானிகளாக இருந்து அபியாசிகளாகி ஞானமடைந்தவர்களே திறவுங்கள் என்பது கருத்து அதன் பொருள் மருவு குணமோடு மலமது கழியவும் பிரகாச பிரவிருத்தி மோகமாய முகுணங்களோடு பாவமும் நீங்கவும் என்ன குணம் மூணு குணம் சத்வஜ தமஸ் பிரகாச பிரவிறத்தி மோகமன்னர் பிரகாசமான சத்துகுணம் பிரவிறத்தி ரஜோகுணம் மோகம் தமோகுணம் அதனால் இந்த மூன்று குணங்களோடு பாவமும் நீங்கவும் இதை நீங்கணும்னா லிஸ்கா புண்ணியம் சேர்ந்தால் போகும் லிஸ்காமி புண்ணியம் செய்து இதை நீக்கிக் கொண்டு அலரும் இருவினை மயல் அது வறியவும் அவமங்களை கொடுணும் கலக மனத்திடையே இலக முதற் பகரும் கலைகளை வீட்டெறிவிர் கடைதிரமின் திரமின் அவதாரிகை ஆத்மா நித்தியமெனவும் அதற்கு வேறான உலக முதலிய பொருள்கள் அனித்யமெனவும் உருவாரூவமான பரம்பொருள் சர்க்குருவாக வந்து உமது மனத்தில் உண்மையை விளக்கவும் கர்மகாண்ட சுருதிகளை கைவிட்டவர்களே வாயிலை திறவுங்கள் எனல் அதாவது ஆரம்பத்தில் கர்மகாண்டத்தில் அழுத்தம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதன் பிறகு விசாரம் பண்ண பிறகு நிஷ்காம பண்ணி விசேஷம் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு கர்ம காண்டத்தில் அடுத்தவரா போயிடும் எப்படி மருந்து சாப்பிடிகிட்டே வந்தால் நோய் நீங்கி போயிடுச்சோன்னா மருந்து மேலே வேறு போடும் நோய் நீங்காத வரைக்கும் மறுப்பு மருந்து மேலே பிரிய இருக்கு தான் செய்யும் அப்படி போல் காவிய கர்மம் செய்கிற வரைக்கும் கர்மத்தில் பிரிய இருக்கும் நிஷ்காம கர்மம் செய்யும்போது கர்மத்தில் பிரிய விட்டு போயிடும் அதன்போரு உபாசனை செய்தால் பக்தி மார்க்கி விட்டு போயிடும் ஞான மார்க்கம் தீவிரமடையும் என்று இந்த படிக்கிறவன் சொல்கிறார் இதன்பொருள் உலகம் அளித்தம் எனவும் நாமருவமாக தோற்றும் உலகம் அழுந்துவோம் எனவும் உணர்வது நித்தம் என அறிவு வடிவு ஆன்மாவே அழியாது எனவும் உருவு அற்றவர் ஓர் உருவதனை கொழு கலக மனத்திலை விலக உருவார் உங்களை கடந்த நிலையினராகிய சர்க்குருநாதர் உருவுடன் எழுந்தருளி உங்கள் போர் செய்யும் மனத்தின் ஆன்ம வடிவமாக விளங்கவும் மனதிலே போர் மனப்போர் என்று பேர் இருக்கு இது எல்லாருக்குமே இருக்கு நமக்கு மட்டுமில்லை மனத மனதை உடையவன் யாரும் அவன் எல்லாருக்கும் அது உண்டு ஆனால் இது போறதே தெரியாது போறத்தே தெரிய அளவுக்கு வறுமையானால் அது தீவிரமும் அர்த்தம் ஏஸ்வரூபம் காரியத்துக்கு வந்தால் தான் வெளியே வரும் காரியத்துக்கு வந்து அது அவரி பிந்தும் போனால் தீவிரம் அடையும் ஏஸ்வரூபத்து தெரியாது இது மனப்போர் அது என்ன மனப்போறேன்னா என்ன அர்த்தம் விவேகத்துக்கும் மனதுக்கும் எப்போது சண்டை தான் ஆனால் பலப்படாதனால தோற்றுக்கு இருக்கும் மனது ஜெயிட்டு தான் இருக்கும் வெறும் நிஷ்காமுடி விசேஷம் நிஷ்காம்ப பாசனி விசேஷம் வறுமையானால் விவேகத்துக்கு வலிமை ஏற்படும் அப்போது மனம் தோல்வியடைய ஆரம்பிக்கும் இப்படி பல காலம் அபியாசம் பண்ண பலந்தான் ஞானம் ஒன்று வேண்டும் அதனால மனதில் ஆன்ம வடிவமாய் விளங்கவும் என்ன உங்கள் போர் செய்யும் மனத்தில் ஆண் வடிவமாய் விளங்கவும் முதல் பகரும் கலைகளை விட்டு எறிவில் பூர்வபட்சமாக கூறும் கர்மகாண்ட சுருதிகளை எழுத்தெறிந்து விடுபவர்களே கடை திறமீன் திறமின் வாயிலை திறந்து விடுங்கள் திறந்து விடுங்கள் ஆகவே கர்மம் பக்தி ஞான கர்மம் பக்தியிலிருந்து கடந்து ஞானத்துக்கு வந்து ஞானமடைந்த நீங்கள் இப்போது க கதை கதையை திறக்க என்று கூட சொன்னார் ஓதல் அறக்கணியா ஒப்பில் பரம்பொருளே ஒரிவடிவாகி எழுந்தருளுதல் உள்ளுந்தொரும் உள்ளுதொரும் காதல் மிகுத்து வர கண் பணி கொண்டு வர கரையழி அன்புடையீர் கடைதிறமின் திறமின் அவதை மனோ வாக்கிற்கு எட்டாத இறைவன் சர்க்குருநாதனாக வந்து அருள் செய்ததை நினைக்கும் அன்பினால் ஆனந்த கண்ணீர் சொரியும்படியான பிரேமை உள்ளவர்களே வாயிலை திறவுங்கள் எனது குரு பக்தியின் மிகுதிய குரல் இதான் அவதாரித்தேன் இப்படிதான் சொல்லணும் இது மொழிப்புரை குரு பக்தியினுடைய உயரை பற்றி இந்த பாடலை சொல்லார் அவ்வளவு குரு பக்தி இருக்கேன் நினைக்க நினைக்கின்றோரும் ஆனந்தக்கண்ணீர் வடிவம் இதன் பொருள் ஓதல் அற கனியா ஒப்பு இல் பரம்பொருளே சொல்லுதற்கும் நினைத்தற்கும் எட்டாததும் சமானம் இல்லாததுமான பரவஸ்துவே அந்த ஒரு காரணப்பிரமுமே ஒரு வடிவு ஆகி எழுந்து அருளுதல் உண்ணுதரும் சர்க்குருநாதனாக பிரத்யட்சமாக வந்திருப்பதை நினைந்து நினைந்து பார்க்கும்போது காதல் முத்து வர அன்பானது மேன்மேலும் உண்டாகி கண் பணி கொண்டு வர கண்களில் நீர் சுறியும் கரை அழி அன்பு உடையீர் கடை திறமின் கடை திறமின் அளவில்லாத பக்தி உள்ளவர்களே வாயிலை திறந்து விடுங்கள் திறந்து விடுங்கள் ஆக ஒரு காலத்தில் குருநாதர் அருளாலே ஞானம் வந்திருக்கு அந்த குருவினுடைய கிருபியை நினைக்கு வந்தோர் நினைக்கின்றோர் ஆனந்த கண்ணீர் அடிக்குதான் அப்படிப்பட்ட ஞானிகளே கதைத்திறங்கள் என்று சொல்கிறாங்க இது அத்தியாவசியத்தில் ஏராளமான ஞானம் அடைந்த பல ரகங்களே சொல்கிறாங்க ஒரு விதம் இல்லை அப்படிப்பட்ட இது இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கார் இது சாமான்யம் இல்லை ஜனநூல்களில் மனதிலே உள்ள குறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அதற்கு பெயர்களை வைத்து அது போக்குறதுக்குள்ள நிறைகளை சொல்லி அதற்கு பெயர்களை வைத்து வெள்ளையும் போராட செய்த மாதிரி எழுதி முடிவில் வெற்றி பெற்றதாக எழுதுகிறதா சின்ன விஷயமாக இது அப்படிப்பட்ட பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அதில் ஞானிகளுக்கு குரு பக்தி மிகுதி இருக்குமேயானால் அந்த குருவுடைய அருளை நினச்சி நினைந்து ஆனது கேள்வி விடுவாங்க அஞ்ஞான கொஞ்சம் சாதாரணமாக உள்ளவர்கள் கொஞ்சம் பணம் சேர்ந்து சொன்னால் பேங்க்லாட்சி இருக்குன்னு நினச்சி நினைச்சு சந்தது போடுவாங்க இவ்வளோ பணம் இருக்கு இவ்வளோ பணம் இருக்கு ஏன் இருந்தது இன்றைக்கி பத்து லட்சம் லட்சம் சேர்ந்து வச்சு வேக நமக்கு என்ன இருக்கே நினைக்குந்தோர் நினைக்கிறோம் சந்தோஷம் ஏற்படும் மனதை அப்படியே ஒழுங்கி ஆனந்த கண்ணீர் வேணும் இது அதுபோல் திஷ்டாந்தக்காக வச்சுக்கணும் அப்படி போல் ஞானிகளுக்கும் முன்னிருந்து அஞ்ஞான இலை போய் இப்போது ஞானமடைந்த பிறகு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதற்கு குருநாதர் காரணம் அல்லவா நினைக்கின்றோம் நினைக்கிறோம் ஆனந்த கண்ணீர் ஆவியனுக்குயிர மாறனானோருவாய் அவனியில் வந்தருளும் பவனி விரைந்து தொழ ஓவிய முத்திட நின்று உணர் ஒன்றொழியாது உண்மை ஒழிந்திடவே ஒளிவரும் வீர்திறமின் ஆவியனுக்கு உயிர் ஆம் ஆரணன் ஓர் உருவாய் உயிர்களுக்கு உயிராயிருக்கும் வேதப்பொருளானவர் சர்க்குருமூர்த்தமாய் அதாவது காரணபரமானது இவருடைய பரிபாக தகுந்த மாதிரி சர்க்குருமூர்த்தமாக மாணிகா தகுந்த மாதிரி அவனியில் வந்தருளும் பவனி விரைந்து தொட பூமியின் கண் உலா போந்ததை வேகமாக வந்து வணங்கி போற்ற ஓவியம் ஒத்திட நின்று உரை உணர்வு ஒன்றும் ஒழியாது ஒழிஞ்சளவே சித்திரம் போன்று இருந்து வாக்கு மனம் மற்றும் ஒன்றும் யான் எனது என்னும் ஆங்காரம் அழிந்த ஒழிவு அறிவியர் திறமின் ஆவரணமற்று இலங்குபவர்களே வாயிலை திறவும் அதாவது தீவிரத அதிகாரின்னு பேர் இந்த அதிகாரிகள் ஒரு காலத்தில் பரிவாகமாக ஆனவொன்னே உள்நாதல் தேடிக்கொண்டு வருவார் அல்லது தெய்வகதியினால் வேறொருக்கு உபதேசம் பண்ணாலும் கூட அதை கேட்டும் கூட ஞானம் வரலாம் சொல்லப்படுறாங்க வேண்டாம் அப்படி வருது தெய்வகதிக்கு அடுத்தவள்ள உத்தியோகம் செய்யும்போது இப்படி அந்த பக்கம் போய் கேட்கட்டவுன்னே இவங்களுக்கு ஞானம் வந்துடும் அதாவது ஜலகராஜன் கதை வாசத்தில் வர்றதில்ல வெண்ணில் அவர் சித்தல் பாடிட்டு போகிறாங்க ஜெகராஜன் கேட்டு விசாரம் பண்ணி ஞானம் சொன்னப்படுது அப்படி தெய்வகதின்னு பேர் இது விரக்தி கதி தெய்வகதி விவேகதி என்று மூன்று கதி விவேகாச்சுடாமில் வரும் விவேகாந்தூடாமல் விவேகதி என்று சொல்வது இதில் இருக்கலாம் வேறு எங்கே வேணால் இருந்தாலும் விசாரம் செய்யுது சிறுவனமான நீச்சாரம் செய்து ஞானம் அடையுது இவைய கதின் பேர் விரக்தி கதி என்று சொன்னால் சன்னியாசியாகி எந்த ஒரு பற்றுகள் இல்லாமல் விசாரம் செய்து ஞானம் இது விரக்தி கதின் பேர் தெய்வகதி விண்ணில் பாடிக்கொண்டு போகிற சித்தர்கள் பாட்டை கேட்டு ஜனகராஜ் வந்த மாதிரி இங்கே ஊரில் திடீரென்னு ஒரு குருநாதர் வந்தார் அவர்கிட்ட உத்தேசம் கேட்டு ஞானம் வந்துருச்சு என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் அது மிக தீவிரம் அல்லது உள்ளூர் ஜனகராஜன் அவருக்கு அஷ்டாவக்கிறார் உதேசம் பண்ண மாதிரின்னு வச்சுக்கிட்டாலும் சரி அவருக்கு பலகாலம் திருவிழா பண்ணியும் வரல அப்புறம் அவர் எனக்கு ஞானம் வரலையான்னு சொன்னால் உனக்கு ஞானம் வரணுமென்னு சொன்னால் உன் ராஜ்ய முறை எனக்கு கொடுத்துரு அப்போ தான் வரும் பண்ணுறேன் சரி கொடுத்துட்றேன் என்ன ஞானத்தில் உள்ள ஆசைனாலே ராஜ்யம் முக்கியமாக தெரியல வச்சுருவோம் அப்படின்னு எல்லாம் மனப்பூர்வ கொடுத்தாச்சு இல்லை போக கொடுத்தாச்சு இனி எனக்கு போறேன் எங்கே வேணாலும் போகலான்னு உனக்கு சொந்தனம் அப்படின்ட்டா சரி எப்படியோ பிரார்த்தனை சாரம் போகட்டும் எல்லாம் குதிரை காலை வச்சு அந்த பக்கம் கால் போடணுமோன்னு நினச்சான் அதுக்குள்ளே அப்படியே நின்று போச்சான் வித்த காட்ட மாதிரி நிற்கிது அப்படி நிற்கும்போது ரொம்ப ரொம்ப நேரம் நிற்குது அந்த மந்திரி பிறந்தாலும் பார்த்து அட்டா அவரை பிடிச்சிக்கிட்டேன் எங்கள் ராஜா மந்திரம் போட்டு இப்படி வித்தை காட்டுறியா இப்படி கொண்டு போடுவோம் பழைய படிக்க எழுப்புறியா இல்லையா அப்படின்னாங்க அவர் கொஞ்சம் பொறுங்கப்பா வெளியே வந்துடுவார் கவலைப்படாதார் அவர் கொஞ்சம் நேரம் கழித்து பழைய படிக்க இறங்கினார் இறந்த பிறகு குருநாதருக்கு கும்பிட்டு ஓ ஆச்சரியம் ஆச்சரியம் இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இது வரைக்கும் கிடையாது இந்த அறிவும் எனக்கு கிடையாது எல்லாம் பிரம்மசுரமாக தெரியுது என்று பாராட்டுறார் இது தெய்வகதியின்னு பேர் சுல்பிச்சாரத்தில் வந்துடும் அப்படி வர வர்றதுண்டு இன்னொரு வர கொதியை படிக்க போது இவனை அந்த பக்கம் போகும்போது கூட வரலாம் ஜனகராஜன் ஜனகராஜன் மாதிரி வெளியில் அவங்க படித்து இவர் கேட்டீங்க என்ன சொல்லப்படுது இப்படியே வரலாம் இதெல்லாம் ப அதிகம் அந்த கோடி ஜென்மொழி செஞ்ச புண்ணிய பாகம் புண்ணிய பரிபாகமானது சில தடைகள்னால இதுவரைக்கும் வராமல் இருந்தது சில நீங்க நல்ல வந்துடும் அப்படிப்பட்ட முறைகளும் இருக்கிறார்கள் இந்த பாட்டில் அறிமுகப்படுத்துறாரு என்ன சொல்கிறார் உயிருக்கு உயிராக வேத பொருளானவர் சர்க்குரு முகூர்த்தமாய் பூமியன்கண் உலா வேகமாக வந்து வணங்கி போற்ற அவர்பாடு போகிறார் குருநாதர் இவர் வேகமாக வந்து கும்பிட்ட சித்திரம் போன்று இருந்து இவர் சமாதி கூடி போச்சு பாருங்கள் வாக்கு மனம் மற்றொன்றும் மிஞ்சாது யான் எனது என்னும் ஆங்கானம் அழிந்த ஆவரணமற்ற அவரணமற்ற இளங்குபவர்களே பாயத்திறவுங்கள் அடிப்பட்ட தெய்வகதியால் ஞானத்தி அடைந்த ஞானிகளே கதை திறங்கள் சொன்னார் பொருளையே கருதீவம் புலன் செல்லுமென் புண்மையே கண்டு வந்திம்மையே யாருள் பெறும் கருணையே உடையவன் களலினைன் நினைந்துழுந்தொரும் கரை வழிந்துளம் நெருங் காதலி திறவினோம் அவதாரிகை உலக விஷயங்களை எண்ணி கொடியேந்திரிய பஞ்சேந்திரிய மார்க்கங்களில் உழல்பவன் என்று அறிந்தும் இம்மையே வந்து திருவருள் புரிந்த திருபா சொறவரான குருநாதன் திருவடிகளை எண்ணும் போதெல்லாம் அளவு கடந்து மனோ உருகம் பற்றி உள்ளவர்களே வாயிலை திறவுங்கள் என அதாவது மந்தாதிகாரியாக எண்ணையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானத்து கொடுத்தீர்களே என்று குருநாதனுடைய மகிமையை நினைக்குந்தோறும் ஆனந்தக்கணி வெடிப்பாடலாம் அப்படிப்பட்ட ஞானிகளே கதை பொருளையே கருதி வெம்பொலன் வழி செல்லும் என் சத்தாதி விஷயங்களையே சுகம் என்று நினைந்து நினைத்து கொடிய பஞ்சேந்திரிய மார்க்கத்தில் போகின்ற எனது அறியாமையே புண்மையை கண்டு வந்து இம்மையே அருள் நோக்கி குருவா எழுந்தருளி இத்தேகத்திலே முத்தி அளிச்சிட்ட பெரும் கருணையே உடைய உடையவன் களல் நினைந்துடும் தோறும் பெரும் கிருவையே வடிவமாய் இருப்பவனே இருப்பவன் திருவடிகளை நினைக்கும் போதெல்லாம் கரையழிந்து உளம் நிகும் திரவினோம் எல்லையின்றி மனம் உருகும் பத்தி உடையவர்களே வாயிலை ஆகவே மந்தாதிகளாக இருக்க இருப்ப இருப்பவர்களை கூட குருநாதர் ஞானத்தை கொடுக்குறார் அப்படிப்பட்ட குருநாத நினைக்கந்தோறும் மனமானது நெகிழ்கிறது ஒழுங்குகிறது ஆனந்த உண்டாகிறது என்று இப்படிப்பட்ட ஒரு நிலையும் உள்ளவர்களுக்கு ஞானம் வருவன் சொன்னார் நம்மையாருடைய கனவிலும் நனவிலும் கனவிலும் நனவிலுமா ஆரன்றி வேறொன்று நம் செம்மையானது தெரிந்திடுதல் கண்டிலமென தெரியுமா தருவி நீர் கடை திறமினோ இதன்போரு நம்மை ஆளுடைய நாயகனையே கனவிலும் அடியங்களை ஆட்கொள்ள சர்க்குருநாதனையே சொப்பனத்திலும் ஜாக்கிரத்திலும் நவிழுமாறு அன்றி வேறு ஒன்றும் செம்மையானது தெரிந்திடுதல் கள்ளிலம் மனோவாக்கு காயங்களால் வழிபாடு செய்வதே அல்லால் மற்றொரு காரியம் நமக்கு நலன் தரும்படியாக ஆராய்ந்து அறிந்ததில் காணவில்லை என தெரியும் ஆதரவி நீர் கடை திறவினோம் திறம் திறமினோ என்பதாய் அறிந்திருக்கின்ற பற்றியுடையவர்களே வாயிற் பக்கம் ஆக இப்படியும் சில ஞானமடைந்த மார்க்கம் ஞானமடைந்த அவருடைய மனபால் அப்படி இருக்கான் சசின் போல் சொல ஆவல் செய்வது எனது ஆக்கிய உள்ளளவு நின்று அடியாக ஏவல் செய்வதே என்று மட்டும் நான் அறியலாம் ஏன்னா உமக்கு கைமாறு செய்கிறதுக்கு என்கிட்ட ஆனாலும் ஒன்று செய்யலாம் உங்கள் அடியாறுகள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் அடியார்களுக்கும் சேவை செய்வதைத் தவிர வேறு வாழ்க்கை லட்சியமாக கொள்ளவில்லை என்று சொன்னதாக வந்தது அவர்களுக்கு ஏதா கைமாறு செய்யணும் அல்லவா என்ற ஒரு கருத்தினுடைய ஆழத்தை அங்கே வெளிப்படுத்தணும் அதே மாதிரி கைவிளத்தில் அப்படித்தான் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்களாலிடம் ஐயனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முத்தி உதவிக்கு ஓர் உதவியின் ஆயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் அப்புறம் என்ன செய்யணும் திருவடி போற்றி போற்றி ஒரு திருவள்ளிக்கு நமஸ்காரம் செய்ய வேறு ஒன்று தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்து உள்ள ஞானிகளே நீங்களும் கடை திறவங்கள் சொன்னால் விழியால் உலக அழியா வேறு உணர்வாய் விழுவகையால் ஒழியாவாமிர்துன்பீர் உர்க்கடை திறமின் இதன் பொருள் இழையால் உலகு அழியா உயரும் உணர்வாய்விடும் வகையால் ஞானதிருஷ்டியால் நாமரூப பிரபஞ்சமானது தோன்றாமல் அழுந்து போகவும் அத்வைத ஞான சுரூபமாயிருக்கின்ற தன்மையால் ஒளியா அமிர்து உன்பீர் உமது உயர் பொற்கடை திறமின் மறைப்பின்றிய மோச்சானந்தமான அமிர்தத்தை அனுப்பிவிப்பவர்களே உயர்ந்ததும் அழகியனதுமான வாயிலை திரவங்கள் அதாவது ஞானதிஷ்டியால் நாமரூப பிரபஞ்சமானது தோன்றாமல் அழிந்து போகும் ஞானதிஷ்டினால் தோன்றாமல் அழிந்து போகல சத்தியமாய் தோன்றாமல் அழிந்து போகணுன்னு போகணும் சத்தியமாக தான் தோன்றது தோற்றம் உண்டு பாய் தானுத்தின் பேர் பொய்யாக தோற்றிக்கொண்டிருக்கு காலஞ்சலம் போல அதே போல் இங்கே ஞானதிஷ்டியால் நாமரூக பிரபஞ்சமானது சத்தியமாய் தோன்றாமல் அழுந்து போகவும் நம்ம போட்டுக்கணும் அத்வைத ஞான சுவரூபமாக இருக்கின்ற தன்மையால் மறைப்பின்றிய மோட்சானந்தமான அமிர்தத்தை அணுவிப்பவர்களே உயர்ந்ததும் அழகியதுமான அழகினதுமான அழகியதுமான போட்ட போல நான் அழகியதுமான வாயில திறமன்றது அளவு கண்டிட வரிய பங்கைய நயனம் வந்து வந்து மதாவியை களவு கொண்டிட உருகுகின்றவர் கனக நன் கடை திறவினோ அவதாரியை அதாவது ணி மூலமும் வஜிதானந்த விளக்க உரையும் ரெண்டாவது கடைத்தர பத்தியாயத்தில் ஒன்பதாவது பாட்டு அளவு கண்டிட பங்கைய நயனம் வந்து காலதேச வஸ்துக்களால் எல்லை காண முடியாத குருநாதரது மலர் போன்ற நோக்கிய கிருவாதிருஷ்டியானது உமது ஆவியை களவு கொண்டிட உருவுகின்றவர் கனக நன்கடை திறமினோம் உங்கள் உயிரை கவர்ந்து சென்றதால் மனம் கரைந்து உருவுகின்றவர்களே தங்கமயமான அழுகிய வாசலை திறவுங்கள் சில வீடுகளில் நல்ல தங்கம் பலாங்கூட பூச்சிருப்பாங்க இருக்கு தங்கமயமான வாசலை திறவங்கள் அவர்கள் குருநாதர் பக்தி மிகுதியினாலே அவர்கள் உருவுகிறார்கள் அப்படி உருவுகின்ற நீங்கள் திறங்கள் என்று இந்த பாட்டில் அப்படி ஒரு ரகம் எத்தனையோ பேரில் எந்த ஒரு ரகம்னு அர்த்தம் அழுந்த வாகமிர அழுவினான்ழு தழுவி முன் விழந்த நாளை நினைந்து போத விரங்குவீர் கடை திறமினோ ிகை இறைவனை பெற்று இரண்டர நின்று அனுபவித்து நீங்கியதை மறுபடியும் அனுபவிக்க விரும்புகின்றவர்களே வாயிலைத் திரவங்கள் என இதன்பொருள் அழுவியனானோடு நித்திய ரூபனான சர்க்குருநாதனோடு ஆகம் இரண்டும் ஒன்றுற அழுந்த முன்பு தழுவி தேகமிரண்டும் வேதமின்றி அழுந்தும்படி ஆலிங்கனம் செய்து இழந்த நாளை நினைந்து போத இறங்குவீர் கடை திரவினம் போன காலத்தை நினைப்பவர்களால் மறுபடியும் கூடுவதற்கு இயங்குகின்றவர்களே வாயிலை திறந்து விடுகிறான் அதாவது இங்கே ஒரு அர்த்தத்தோல் அர்த்தம் இப்போ தான் போட்டிருக்கு அதாவது நித்தியரூபனா கு குருநாதரோடு இருந்து ஞானமடைந்து ஒரு காலம் பிரிந்து விடுவார்கள் மீண்டும் ஒரு நாதராக பார்க்கலாம் முடியாதா என்று ஒரு இயக்கம் இப்படியும் சில பேர் இருக்காங்களா இது இது சூ சூழ அர்த்தம் சூட்ச அர்த்தம் என்னன்னா அழிவினாரோடு என்ன அதிர்ஷ்டான சேதனமாக அர்த்தம் அத்தகைய பிரம்மத்தோடு ஆகம் இரண்டு ஒன்று அழிந்த முன்பு தழுவின்னா இந்த சூழ சேரவெல்லாம் போய் சூழசேரத்தில் மனமானது சமாதியில் நெல்வுல் சமாதியில் ஏகத்தம் அடைந்தது அப்படி ஏகத்தமடைந்து மீண்டும் உத்திதம் வெளிப்பட்ட பிறகு இழந்த நாளை நினைந்து போத இறங்கு களை அப்படி பிறகு மற்றொரு நாளில் முன்னே சமாதி பிடிச்சே அப்படி போல் உணவு முறை கொள்ளையே என்று உண்டு என் அலாமிகாரங்கள் பெரும்பாலும் கூறதில்லை மேல்பூமிக்காரங்கிறது அடிக்கடி கூடும் ஏன் அப்படின்னு சொன்னால் அபியாச பலம் குறையும் அந்த மனதுக்கு பயிற்சி குறைவாக இருக்கிறதுனால விவகாரத்திலேயே போயிட்டுருக்கு அப்படி போகிற அந்த மனதுக்கு ஏக்கம் ஏற்படுது மீண்டும் ஒரு முறை அந்த சமாதை கூட அது பயிற்சி இல்லாமல் போச்சு என்று துக்கப்படுவான் அப்படி துக்கப்படுற ஞானிகளும் இங்கே இருக்கிறீர்கள் நீங்களும் வந்து அதே தரவுங்கள் ஒழித்தே உள்ள உணர்வடைய ஒளியா ஒருவன் வருமளவும் இழித்தே உறங்கும் விளங்கிழையில் மேவும் கபாடம் திறமினோ அவர் அருகே மனத்தை வென்று விஞ்ஞானம் அடைவதற்கு ஆவரணமற்ற அருட்குருநாதன் அருளும் வரை தூங்காமல் தூங்கும் நங்கையில் வாயிலை திரவுங்கள் என இது பெண்களை பற்றி அந்த பாருளை சொன்னாலும் கூட இங்கே பெண்களை பற்றி குறிக்காது இதன் உள்ளம் ஒழித்தே உணர்வு அடைய சங்கற்ப மனத்தை நாசம் செய்து அபரோஜானம் அடைவதற்கு ஒழியாக ஒருவன் வரும் அளவும் விஞ்ஞானிகளுக்கு மறைபடாத ஒப்பற்ற பரமாத்மாவானவர் தனது வடிவமாய் பிரத்யட்சமாகும் பரியந்தம் இழித்தே உறங்கும் விலங்கு இளையில் தூங்காமல் தூங்குகின்ற தூங்குகின்றவரும் விளங்கானின்ற ஆபரணங்களை உடையவருமான மிகவும் கபாடம் திறவினோம் நீங்கள் நிலையோடு பொருந்திய திருக்கதவுகளை திறந்துவிடுங்கள் அதாவது சங்கற்ப மனத்தை நாசம் செய்து அபரோட்ச ஞானம் அடைவதற்கு மெஞ்ஞானிகளுக்கு இயல்பாக உண்டு மற்றவர்களுக்கு மறைப்பு உண்டு அப்படி மறைபடாத ஒப்பற்ற பரமாத்மாவானவர் தனது வடிவாய் பிரத்யட்சமாக மரியந்தம் அப்படின்னா அந்த நிர்வீகர் சமாதி கூடுற வரைக்கும் விஷயங்களிலே தூக்கம் இருக்கணும் விஷயங்களில் தூக்கம் விஷயம்னா இந்திரியங்கள் மூலமாக அறியக்கூடியதில் பற்று இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் அப்புறம் பற்றியில்லாமே என்ன பண்ணுறது ஞான சாதனங்களில் விழிப்பு இருக்கணும் விழிப்பு எங்கே இருக்கணும் ஞான சாதனங்களில் இப்போ ஜாக்கிர அவஸ்தையில் தொழில் பண்ணுறதில் விழிப்பு இருக்குது கண்ணும் கருத்துமாக தொழில் பார்க்குறாங்க தொழிலோ வியாபாரமோ மற்றதோ மற்ற காரிய காரியங்களில் அவர்கள் செலுத்துறதில்லை அதுபோல் விசேசங்களில் கருத்தை செலுத்தாமல் ஞான சாதனங்களில் தீவிரமாக கருத்து செலுத்துக்குவோம்னு அர்த்தம் அப்படி செலுத்தக்கூடிய அவர்கள் உள்நாதர் வந்து சமாதிகளை உண்டாகும்படி செய்யக்கூடிய வரைக்கும் அவர் காத்திருப்பார்கள் அதை தூங்காமல் தூங்குகின்றவரும் என்று சொல்லணும் விளங்கா நின்ற ஆபரணங்களை உடையவருமான ஆபரணங்கள் அப்படின்னு நல்ல கொடுங்கன்னா அர்த்தம் இங்கே நிலையோடு பொருந்திய திருக்கதவுகளை திறம வந்து விடுங்கள் அப்படிப்பட்ட அபியாசிகளாகி நீங்களும் உங்கள் கதவை திறந்து எங்குநாதரை வரவேற்பெய்யுங்கள் என்று சத்துராஜ் சொல்கிறார் குருநாமம் ஒன்று மிலா ஒளி கருணாகரணும் திருநாமம் பெற வந்த திறம்பாட திறமினோ இதன்பொருள் குருநாமம் ஒன்றுமிழா ஒளி வடிவமும் பெயரும் மற்றெதுவும் இல்லாத சுயம் ஜோதியானது எங்கள் கால் போட்டுக்கணும் கருணாகரன் என்னும் திருநாமம் பெற வந்த சர்க்குருநாதன் என்ற திருநாமத்தை பெற்று எழுந்தர்கள் இருக்கின்ற திறம்பாட திறவினோம் மேன்மையை போட்டுவதற்கு திரவுங்கள் அதாவது இது ரெண்டு பாடலையும் பொதுப்படியாக சொல்கிறது வடிவமும் பெயரும் மற்ற எதுவும் இல்லாத சுயஞ்சோதியானது சர்க்குல்நாதன திருநாமத்தைப் பெற்று எழுந்திருக்கின்ற மேன்மையை போற்றுவதற்காக திறவுங்கள் ஆக சர்க்குல்நாத வர்றார் அவர் போற்றுவதற்காக திறவுகள் எல்லாம் அவர்கள் சாதாரண நிலையில் உள்ள ஆரம்ப அபியாசம் என்று இங்கே பாட்டில் அர்த்தமாகும் தருளியில் வந்த பெருமானார் தாளி நைச்சூடி பரணியை இன்வாயம் பாடக்கபாடம் திறமினோ அவதாரிகை மண்ணுலகில் கண் காண வந்த சர்க்குரு நாதன் சிரத்தில் பொருந்த வணங்கி அங்குவதே பரணியை பாட வாய் திறவுங்கள் வாயிலை திறவுங்கள் என்றார் இதன் பொருள் தரணியில் வந்த பெருமானால் தாலினைச் சோடி பூலகின் கண் சர்க்குருநாதராக எழுந்தருளிய தரணு திருவடிகளை சிரத்தில் அணிந்து கொண்டு அஞ்யோதே பரணியை இன்று என் வாய அஞ்யோதே பரணி என்னும் இப்பிரபந்தத்தை இப்போது என் வாக்கினால் பாடக் கபாடம் திரவினோம் பாடும்படியாக திருக்கதவு திரவுங்கள் நீங்கள் எல்லாம் இம்மாதிரி திறந்து குருநாதருக்கு திருவிடியை சூட்டிக்கொண்டால் தான் நான் இனிமேல் அஞ்சு அதைப் பயணியை நன்றாக பாட முடியும் ஆகவே நீங்கள் எல்லோரும் இப்போது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் அஞ்சு பயிர் பாடப்போகிறேன் இனிமே என்று இந்த கடைத்திறப்பு அத்தியாயத்தில் முடிக்கிறார் அடுத்தது காடு அத்தியாயம் ஆரம்பம் ஆக குருநாதர் என்று சொல்லக்கூடியவர் ஞான சக்கரவர்த்தி அந்த புற அஞ்ச அந்த பரணியிலெல்லாம் மன்னர் மாமன்னர் மாமன்னர் வெற்றி பெற்று நாட்டிலே போகும்போது அந்த பெண்களை பல்வேறு பெண்களை வர்ணனை செய்து புலவர்கள் அழைக்கிறது அப்படி போல் இங்கே குருநாதர் அகப்போர் அதாவது என்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் போக்கி நல்ல குணங்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்தவர் அப்படிப்பட்ட எங்கள் குருநாத சுரபானந்த் சுவாமிகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களோ இந்த ஊரில் பலரகமாக இருக்கிறீர்கள் ஆரம்ப அபியாசம் இருக்கிறீர்கள் மூச்சுக்களாக இருக்கிறீர்கள் அதில் மூச்சுக்கள் தீவிர மூச்சுக்கள் அபியாசிகள் ஆரம்ப அபியாசங்கள் தீவிர அபியாசிகள் புரோ ஞானிகள் அதில ஞானிகள் ஜனஞானிகள் அதிலேயும் பிரார்த்தானுசாரமாக நாலாம் பூமி அஞ்சாம் பூமி ஆறாம் பூமியில் இருக்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் அந்த ஞா சமாத நிலையை கூட முடியலேன்னு இயங்குகிற இருக்கிறீர்கள் இப்படி பல தரப்பட்ட ஆன்ம ஞானத்தில சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் ஆகவே உங்களோட கதவுலாம் திறந்து கொண்டு பொருள்நாதிரி வரவேற்புகளையானால் நான் மேற்கொண்டு அஞ்சதை பயணி பாடப்போகிறேன் என்று இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் ஆக அஞ்சோதை பரணி என்று சொல்லக்கூடிய நூலுக்கு இது ஒரு முன்னுரிமை மாதிரி ஆரம்பித்திருக்கார் கதை போகும் மனசுக்குள்ள சொன்னதெல்லாம் வெளிப்படியாக ஊருக்குள்ளே தான் தெரிய முடியாத பிரம்மரூபமாகிய காளிதேவியின் கோயில் நினைத்தவர் நினைந்து அடைந்தவர் மனமாகும் காளிதேவின் கோயில் சொல்கிறது ம ஞானிகளுடைய மனசு தான் அதுதான் கோயில் இப்போ தான் மனது தத்துவ ஞானிகள் இல்லாத ஸ்தலங்கள் எல்லாம் காடாகும் தத்துவ ஞானிகள் எங்கெங்கே இல்லையோ அதில் காடு காடுன்னு இந்த ஊரே காடுதான் அது அந்த மனதின் அடிப்படையாக பேசுறது தத்துவ ஞானம் இல்லாத அஞ்ஞர்கள் எல்லாம் பேய்களாகும் தத்துவஞானம் இல்லாத பேய்கள் அவர்கள் வாழக்கூடிய இடமெல்லாம் காடு அவருக்கு ஊரில் தான் வாழ்கிறாங்க அது காடுன்னு போயிறதுக்கு அப்புறம் தத்துவஞானம் உள்ளவர்கள் யார் அவருடைய மனம் எது அதுதான் காளி கோயில் கோயில் அந்த கோயிலை எழுந்திருக்கிறது எது பிரம்மஸ்வரூபம் ஆக பிரம்மஸ்வரூபம் தான் இங்கே இது குருநாதர் அந்த குருநாதர் அணுக்கிரகப்பட்டது காளி அந்த கோயில் காளி தேவி இங்கே புறத்தே இருக்கின்ற பேய்களுக்கு அதாவது மற்ற பலன்களிலே பாடுறதல்ல அது எப்படினு சொன்னால் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துருக்கும்போது அந்த பேய்களானது காளி கோயிலில் த தங்கியிருக்கோம் தேவிகளே உபாசனை பண்ணணும் எங்களுக்கு எங்கேயா உத்தமம் சொல்லுங்கோ நாங்கள் போய் சாப்பிட்ணுமோ என்ன சாப்பிட்றது அந்த சர்ம உதிரம் மாம்சனாய் அத்திமச்சை சொல்ல பிணங்கள் இருக்குதுல்ல அந்த பேய்கள் எடுத்து சாப்பிடுமா அப்படி சாப்பிட்டாக்கா அது சா குத்தாடுறதா போகிறோம் ரத்த கற்று சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது பட்டினியாக கிடக்குமா இன்னும் எங்கேயாவது வித்தனை நடக்குதான்னு என்கிட்டே கிடக்குமா அப்படி அடிக்கடி வித்தனை நடக்கிற இடம் தெரியணுமா அதுக்கு அப்போ தெரியும் போது சின்னதிகார பேய்கள் இருக்குல்ல அது சுத்தம் போகுமா நானும் போய் சாப்பிட்டு வந்தேன் இன்னிங்களும் போய் சாப்பிடுக்க சொல்லுவான் அப்படி சொல்லி போய் இந்த பேய்களை சாப்பிடுமா இது தோளத்தில் சொல்கிறது அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் இந்த அஞ்ஞான பேய்கள் இருக்காங்களே அதாவது தத்யானம் இல்லாதனா இங்கே பேய்கள் தான் அந்த பேய்கள் என்ன பண்ணும் அவர்களுக்கு உணவும் இல்லை என்ன உணவுனா துக்கம் துக்க நிவர்த்தி இல்லை துக்கம் படுறாங்க துக்க நிவர்த்தி என்ன என்ன என்று அந்த உள்ளமே கோயில் எது தத்துவானுடைய உள்ளம் கோயிலாக இருக்குது இல்லை அந்த கோயிலில் இருக்கின்ற அந்த தெய்வம் காளிதேவி ஆக தத்துவஞானம் அடைந்தவர்களை கேட்குறாங்கன்னு அர்த்தம் அவளை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வழி சொல்கிறேன் என்று சமாதம் பண்ணுறது துக்கிகள் யார் அஞ்ஞானிகள் அந்த அஞ்ஞானிகளுக்கு வழி சொல்லி அவனுப்போம் அது வழி சொல்லும்போது அவர்களுக்கு என்ன உணவு பேய்களுக்கு இல்லை அந்த உதிர மாம்ச உணவு இங்கே இந்த பேய்களுக்கு என்ன உணவுன்னா கெட்ட குணங்கள் தான் இங்கே உதவும் இப்போ உணவு கெட்ட குணங்கள் நாசம் அடைஞ்சாக்கா அது சாப்பிடும் அதுதான் சாப்பாடு கெட்ட குணங்கள் அழிகிறது அழிஞ்சால் தான் சாப்பிடுவோம் அது கெட்ட குணம் அழியிலன்னு சொன்னால் அப்போ இவர்களுக்கு சாப்பாடு கிடையாது சாப்பாடு கிடையாது என்ன அர்த்தம் துக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி துக்கம் இருக்கிறதுனால இவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த காளி தேவியை கேட்குறாங்க காளிதேவி எது தத்துவ ஞானமடைந்த மனம் எதுவும் அதான் அப்புறம் தத்துவம் கேட்கல அர்த்தம் தத்துவானிகளை அவங்க சொல்கிறாங்க இரு இரு இன்னும் பக்குவமடைந்த ஞானமடைந்தவர்கள் இருக்காங்க அவர்கள் வந்து வருவார்கள் சொல்லுவார்கள் என்று சொல் சமானம் சொல்கிறது அப்புறம் ஞானமடைந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அவதான் வருவாங்க மீண்டும் வருன்னால் அதை கூலிப்பெயின்னு வருங்கதில்லை பின்னால் அந்த கூலிப்பை வந்து இது மாதிரி என்ன நீங்கள்லாம் இருக்கீங்களேன்னா எங்களுக்கு உணவே கிடைக்கல துக்கப்படுறோம் அப்படின்னு கேட்டால் அப்பா அவன் இந்த இடத்துல ஒரு இதே நடந்தது அதாவது கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள் இதே நடந்தது நல்ல குணங்கள் ஜெயிச்சு கெட்டி செத்து போச்சு அங்கே நான் நிறைய சாப்பிட்டேன் அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு அதான் பெய் பிணங்கள் க கிடக்குது நல்லா சாப்பிட்டாச்சு அது சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் நான் வந்து ஞானம் அடைந்துட்டேன் கெட்டக்குள்ள ஜெயிச்சு நீங்களும் போய் கெட்டக்குள்ள ஜெயிச்சு ஞானம் அடைங்கள் போங்கோ அப்படிங்கிறது அது யார் உங்களை செய்கிறது சொருபானது குருணை செய்வார் அவர்கிட்ட சரணாக அடைங்கள் என்று இந்த பேய் சொல்லி அனுப்புது அப்புறம் பேய் போய் தான் அங்கே குருநாத் சரணடைஞ்ச பிறகு சொல்கிறார் இதே கருத்தை நீங்களும் செய்யுங்கள்னு அனுகிரம் பண்ணுறார் அப்புறம் வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெறாங்க வெற்றி பெற்ற பிறகு எல்லாேருக்கும் கா கூழ் வார்ப்பு சுண்முளக்கு இதெல்லாம் செய்வாங்க அது வேடி பண்ணுறது வேடிங் பண்ணுறது ஜெயிச்சிட்டாக்கா அப்புறம் கொண்டாட்டம் பண்ணுறாங்களே கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தில் என்ன செய்கிறது இந்த நாம் ஞானம் அடைஞ்சிட்டோம் கெட்டக்குள்ளே ஜெயிச்சிட்டோம் இந்த ஜெயிக்காத கூட்டம்னா இருக்குது யார் யார் இந்த மதவாதிகள் இந்த மற்ற உலக ஆயுத வாயுதிகள் இந்த கூழ் சமைச்சி கொடுப்போம் இந்த கெட்டக்கோலாம் இருக்குல்ல அதான் ச கறி குழம்பு காய்ச்சி அவள் ஒரு ஒரு உலக்கு போ சாப்பிடு ஏன் அப்படின்னு என்ன அர்த்தம் அவள் பக்குவடைட்டோம்னு அர்த்தம் நாங்கள் கெட்டங்களை ஜெயிச்சு ஞானம் படைஞ்சிட்டோம் நீங்கள் இன்னும் இந்த மதாயிமான வச்சுக்கிட்டு தெரிகிறீங்க அதனால் ஒரு கூழ் பார்ப்பீரு அடிப்படின்னா வரும் சைவப்பேயை வைணவப்பையை உடு அப்படின்னா திருந்தட்டுக்குன்னு அர்த்தம் இந்த பேய்களுக்கு ஞானம் கொடுக்கறது அப்போ ஒரு பேய் ஞானம் அடைஞ்சது அந்த பேய் தான் சத்துராயிரம் அது சத்துராயிரம் சொல்றாரு இங்க ஏ நீங்களும் போய் ஞானம் படையும் எங்கூர்லாம் கிட்டே வாங்க நான் கூட்டிட்டு போறேன் கூல்லி அவங்களும் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சபடி எல்லாரும் அப்படி கொண்டாட பண்றாங்கன்னு பின்னாலும் போகணும் இதான் கதையின் போக்குது அப்படின்னு போய்கள் உச்சோலை கோயில் பலிபீடு ஆள் தேவி இதெல்லாம் உட்பிரிவுகள் அடுத்த பே அப்புறம் குறி அடையாளம்